அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய்பெறுவது எவன் இல்வாழ்க்கை அறத்தாற்றின் ஆற்றின் புறத்தாற்றின் போய்பெறுவது எவன் குடும்ப வாழ்க்கைய அதாவது இல்லற வாழ்க்கை குடும்பத்திலிருந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய வாழ்க்கையை அறத்தாற்றின் இல்வாழ்க்குன்னு தான் இருக்குது இல்லறம்னு போடலை இல்வாழ்க்கை வீட்டிலிருந்து வாழக்கூடிய வாழ்க்கையை அறத்தாற்றின் அறத்தின் வழியில் அறத்தின் வழியில்னா விருப்பு வெறுப்புகளை எல்லாம் அறிவின் துணை கொண்டு நீக்கி தர்மமான வழியில் அதாவது அற ஆற்றின் நன்றாக கடைபிடிப்பானே ஆனால் புறத்தாற்றின் இந்த இல்லத்தில் இருந்து கடைபிடிக்கக்கூடிய அறத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய வீட்டில் இல்லாமல் ஊரூராக தெரியக்கூடிய துறவர வாழ்க்கைக்கு துறவர வாழ்க்கை தர்மத்தை போய் போயினா அந்த துறவு வாழ்க்கைக்கு போய் அடை சென்று பெறுவது அடையப்போவது எவன் என்ன இருக்கிறது அதாவது குடும்பத்தில் இருந்து தர்மமான வாழ்க்கையை நன்றாக கடைப்பிடிச்சாலே சிறந்தது இதுக்கு பதிலாக இல்லறதுக்கு பதிலாக துறவர வாழ்க்கைக்கு சென்று என்னத்தை அடைய போகிறான் அப்படிங்கிறார் இதே திருவள்ளுவர் பின்னால துறவு வாழ்க்கையை பற்றி சொல்ல போகிறார் குடும்ப வாழ்க்கை முதல்ல தர்மமாக வாழ்ந்தாகணும் என்பதை தெளிவுபடுத்துகிறார் ஆக இதனுடைய பொழிப்புரை என்ன விருப்பு வெறுப்புகளை எல்லாம் அறிவின் துணை கொண்டு நீக்கி அறநூல்கள் சொன்ன வழியிலே அற வழியிலே இல்லற வாழ்க்கையை நன்றாக ஒருவன் கடைபிடிப்பானே ஆனால் துறவர வாழ்க்கைக்கு சென்று அடையப்படுவது என்ன இருக்கப் போகிறது துறவ வாழ்க்கையிலையும் இருந்தாலும் இல்லற வாழ்க்கையை கடைபிடிப்பது அவசியம் என்பதற்காக துறவோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் பெரும்பாலும் எல்லோருக்கும் முதலில் இல்லறமே நல்லது என்பதுதான் விஷயம் குடும்ப வாழ்க்கையை தர்மமாக ஒருவன் நடத்திவிட்டால் அவன் வேறு வாழ்க்கைக்கு சென்று அடையக்கூடியது ஒன்றுமில்லை இந்த வாழ்க்கையிலேயே வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அடைந்து விடலாம் என்பது கருத்து புறத்தாறு அப்படிங்கிறதுக்கு இங்கே துறவரம் அப்படின்னு பொருள் சொல்லப்பட்டிருக்கு குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய இயல்பான உணர்ச்சிகளை பண்படுத்தி கொள்ள முடியும் பலருக்கு அறச்செயல்களை செய்து உதவலாம் அப்படி இருக்கும்போது துறவரத்தை ஏற்க அவசியம் என்ன இலரத்திலேயே இன்பமாக வாழலாம் எனும்போது துறவரம் எதற்காக ஒன்றை புகழும் போது மற்றொன்றை இகழ்வது வழக்கம் இதற்கு அர்த்தவாதம் புகழ்ந்து பேசுதல் என்று பெயர் அது இரண்டு விதம் நேரடியாக புகழ்ந்து பேசுவது ஒன்று மற்றொன்றை இகழ்ந்து பேசுவதன் மூலம் ஒன்றை புகழ்ந்து பேசுதல் இதில் துறவு வாழ்க்கையை சற்று இகழ்வது போல பேசி இல்லற வாழ்க்கை புகழ்ந்து பேசி இருக்கிறது இங்கு துறவு வாழ்க்கையை இகழ்ந்து பேசுவது போல இருப்பது முக்கியமல்ல இல்லற வாழ்க்கை புகழ்ந்து பேசுவதுதான் இங்கே முக்கியம் வேதங்கள் எல்லாம் இது போன்ற கருத்துக்களை பார்க்க முடியும் ஞானத்தை புகழ்வதற்காக கர்மத்தை இகழ்ந்து பேசும் கர்மத்தை புகழ்ந்து பேச வேண்டுமானால் ஞானத்தை இகழ்ந்து பேசும் ஆனால் அங்கே எதற்காக அது புகழப்படுகிறது எதற்காக அது இகழப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம் இகழ்ச்சியில் நோக்கம் கிடையாது புகழ்வதே நோக்கம் அதற்கு நகி நிந்தா நியாயம் என்று பெயர் நிந்தை செய்வது நிந்தை செய்வதற்காக அல்ல மற்றொன்றை புகழ்வதற்காக இதே திருவள்ளுவர் தான் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று அப்படின்னு இருபத்தி ரெண்டாவது திருக்குறட்பாவில் சொல்லியிருக்கார் இந்த குரட்பா நாற்பத்தி இதற்கு முன்னாலேயே நீத்தார் பெருமையில் சொல்லிவிட்டார் தலைப்பட்டார் தீரத் துறந்தார் என்று துறவுங்கிற அதிகாரத்திலையும் சொல்லப் போகிறார் ஆக இதை பற்றி மேலும் தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய்பெறுவது எவன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்